அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை துண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து எசிமானுவல் இந்த நாள் சிந்தனை தலைப்பு உதவி ஏழை மாணவன் ஒருவன் காலை தோறும் வீடுகளுக்கு நாளிதழ் போடுவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை தன் வீட்டு செலவுகளுக்கு கொடுப்பான் ஒரு நாள் காலை ஆகாரம் இல்லாத சூழலில் மிகவும் பலவீனமாக காணப்பட்டான் மயக்க நிலையை அடையும் முன் ஒரு கூவலை தண்ணீர்க்காக கஞ்சினான் இறக்க குணம் உள்ள ஒரு தாய் ஒரு கோளை பாலை கொடுத்தாள் அவன் பலனடைந்தான் வருடங்கள் கடந்தன அந்த பெண் வியாதியுற்று மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் அங்கு அவளுக்கு சிறந்த மருத்துவ சிகிச்சை மற்றும் சிறப்பு கவனிப்பு கிடைத்தது மருத்துவமனை விட்டு குணமாகி செல்லும் நாளில் மருத்துவமனைக்கு அதிக தொகை கட்ட வேண்டியிருந்தது எப்படி கட்டுவது என்று திகைத்தாள் அந்த தாய் இந்த முழு தொகையையும் தலைமை மருத்துவர் பொறுப்படுத்திக் கொண்டார் என்று ஊழியர் மறுப்பக்கத்தை காட்டினார் அதில் ஒரு கோளை பாலுக்காக என்று ஒரு வாசகம் எழுதப்பட்டிருந்தது ஆம் தண்ணீர் கேட்க ஒரு கோளை பாலை கொடுத்தாலே அந்த மாணவன்தான் அந்த மருத்துவர் என அந்த தாய் அறிந்து கொண்டாள் நீ கொடுக்க வேண்டியவற்றை நன்றாக கொடு அது உனக்கு நான்கு மடங்காக திருப்பி தரப்படும் கைகளும் குடைகளை போல எவனுக்கு மடக்க வேண்டிய நேரத்தில் மடக்க தெரிகிறதோ விரிக்க வேண்டிய சமயத்தில் விரிக்க தெரிகிறதோ அவனுக்கே கைகள் கை கொடுக்கின்றன சிந்திப்போம் வாழும் வாழ்வில் உதவி பண்போடு வாழ்வோம் நன்றி